டுவார்க் planet எனப்படும் புதிய குறுங்கோல் ஒன்றை கண்டுபிடித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஷாஜஹான் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரா கிருஷ்ணசாமி நாயுடு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சி டி ராஜகாந்தம் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகை இவர்கள் மன்னிக்கவும்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சித்தி அமரசிங்கம் ஈழத்துக்கலை ஈழத்து கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மன்சூர் அலிகான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தீபிகா படுகோன் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கால்வின் கொலீச் ஐக்கிய அமெரிக்காவின்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 இரண்டாயிரமாவது ஆண்டு குமார் பொன்னம்பலம் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களை